வணக்கம் நச்சினையின் நித்தம் பொறுப்பு அறிமுழம் சே ஞான போற்றுதலும் தூற்றுதலும் உலகத்தின் இயற்கை போற்றுகிறார்களே என்று மயங்கியோ தூற்றுகிறார்களே என்று துவண்டு போகவோ கூடாது இந்த இரண்டும் உலகத்தின் இயற்கை போற்றுகின்ற வாயாலேயே தூற்றுவார்கள் தூற்றுகின்றவர்களே ஒருநாள் போற்றி புகழ் கீதம் பாடுவதற்கு ஊரை கூட்டிக் கொண்டு வருவார்கள் இவைகளை கண்கூடாக காண்கிறோம் கைகள் கொடுப்பதற்காகவும் அன்புடன் அனைத்து மகிழ்வதற்காகவும் படைக்கப்பட்டவை நமது வாயானது இனிய சொற்களை பேசுவதற்கும் பிறருடைய உயர்ந்த தன்மைகள் நிறைந்த செயல்களை காணுகின்றபோது பாராட்டுவதற்காக அதாவது புகழ்ந்து உரைப்பதற்காகவும் படைக்கப்பட்டவை என்று உணர வேண்டும் பிறரை வெறுப்புடன் பேசவோ அன்றி திட்டவோ கொடிய வேண்டாத வார்த்தைகளை பேசவோ தற்புகழ்ச்சியான வார்த்தைகளை பேசவோ பிறரை மட்டம் தட்டி பேசி அவர்களின் மனதை வேதனைப்படுத்தவோ அடைக்கப்பட்டது அல்ல எனவே இதை பண்பாளர்கள் நன்கு உணர்ந்து இனியவைகளையே பேச வேண்டும் சேவை செய்தால் மட்டும் போதாது தம்பட்டமும் அடிக்கத் தெரிய வேண்டும் என்பதை தெரியாமல் சேவை செய்பவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் சேவையே செய்து கொண்டும் தம்பட்டம் அப்பவர்கள் அதை செய்தேன் இதை செய்து முடித்து விட்டேன் நான் மட்டும் இல்லாவிட்டால் இதை செய்திருக்கவே முடியாது ஒருவனால் தான் முடியும் என்னை தவிர யாராலும் முடியாது என்றெல்லாம் தற்பெருமையுடன் கூறி கூறி வேலை எதையுமே செய்யாமல் காக்காய் பிடித்தே முன்னேறுபவர்களையும் இந்த பண்பாளர்கள் வேதனையுடன் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை பண்பற்ற உலகமும் இத்தகைய பான் பண்பற்றவர்களின் செயலுக்கேதான் ஆதரவை தருகின்றது இருந்தாலும் பண்பாளர்கள் எந்த காரணம் கொண்டும் மனவேதனை அடையக்கூடாது உண்மை என்றாவது ஒரு நாள் தெரிய என்றே எண்ணியவர்களாய் தமது செயல்களில் கவனத்தை செலுத்தி வர வேண்டும் பொய்களும் புரட்டுகளும் மதிப்புடன் வாழ்ந்ததில்லை என்பது என்றுமே உண்மைதான் காய்த்த மரம்தான் கல்லறிப்படும் என்ற பழமொழி சிந்திப்பதற்கு உரியதாகும் எனவே இந்த பண்பாளர்கள் சற்று பொறுமையுடன் வாழ வேண்டும் தம்மை தாக்கி பேசும் நிலையிலும் பொறுமையுடன் நடந்து கொள்ளது இந்த விந்த நடக்கும் சில புதுமைக பார்த்து ரசிக்கத்தான் வேண்டும் தவறு செய்யாத நம்மீது இவ்விதம் தாக்குதலை செய்கிறார்களே என்று எண்ணி வேதனைப்படுவதை தவிர நாமும் அவர்கள் பேச்சிற்கும் பதிலளித்தால் எதிர்காற்றில் எச்சில் உமிழ்ந்த கதையாகத்தான் முடியும் வீணான பழிகளை நம்மீது சுமத்துகிறார்களே என்ற எண்ணி அவர்களிடம் தமது உண்மையான செயல்கள் பற்றியோ அன்றி வேறு ஏதேனும் பற்றியோ விவாதம் செய்ய ஆரம்பிப்பது வீணான செயல்களே ஆகும் எனவே இவ்விதம் எதிர்வாதம் செய்யாமல் நமது புனித செயல்களில் மீண்டும் மீண்டும் ஈடுபட்டு உழைத்திட வேண்டும் நமது ஒப்பற்ற செயல்கள் பற்றி நல்லவர்கள் உணர்ந்து இந்த தீயவர்களின் வாயை மூட வேண்டும் இவ்விதம்தான் உயர் பண்பாளர்களின் செயல்கள் அனைத்தும் ஒளிவீச வேண்டும் பிறர் குறை கூறுகிறார்களே என்று நமது உண்மை செயல்களை இருட்டடிப்பு செய்யவே வேண்டாம் பிறர் தாக்கி பேசுகிறார்களே என்று நமது தொண்டு செயல்களை நிறுத்தவும் வேண்டாம் குறை கூறிய பழகிவிட்டவர்கள் குறைகளை கொட்டத்தான் செய்வார்கள் நாம் பொறுமையுடன் கேட்டுத்தான் தீர வேண்டும் இனிமையான சொற்களை கேட்டறிந்து கொள்வதற்காக படைக்கப்பட்ட இந்த செவிகள் தேவையற்றவைகளையும் கேட்கக் கூடாதவைகளையும் கேட்கத்தான் வேண்டும் குறை கூறுகிறார்களே என்று துவள ஆரம்பித்தால் பொது காரியங்களை செய்து முடிக்க முடியாது என்னதான் உண்மையாக உழைத்தாலும் பொது காரியங்களில் ஈடுபடுபவர்கள் என்னதான் தொண்டு மனம் பெற்றவர்களாக இருந்தாலும் பிறருடைய தூற்றல்களையும் கண்டனங்களையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இவ்விதம் இவர்கள் தூற்றல்களை ஏற்க முடியாது என்று எண்ணினால் ஊரை திருத்த முடியாது ஊர் முன்னேற தமது உழைப்பை தர முடியாது எனவே பொது தொண்டு என்று வந்துவிட்ட பண்பாளர்கள் எதையும் கேட்டு பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் இவர்கள் பொறுமையை இழந்துவிட்டால் அனைத்துமே கெட்டுப்போய்விடும் எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றாமல் செய்துவிடுவார்கள் எனவே இவைகள் அனைத்தையும் மனதில் கொண்டுதான் செயல்பட வேண்டும் நன்றி வணக்கம்